ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஆச்சாரங்கிற தலைப்பில் வரிசையாக நம்முடைய தர்மங்களை பார்த்துன்னு வரும் அதில் சாப்பிடக்கூடாத வஸ்துக்கள் அப்படிங்கிறத என்னென்ன அப்படிங்கிறத விரிவாக பார்த்தோம் அப்படியே நம்முடைய மகர்ஷிகள் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் கட்டுப்பாடுகளை அங்கங்கே சொல்லியிருக்கா அந்த கட்டுப்பாடுகளுக்கு தான் நியமம்னு பேர் அதை தான் ஆச்சாரம் அப்படிங்கிற பேரில் சொல்கிறோம் அப்படி மகர்ஷிகள் நமக்கு ஒரு விஷயம் சொன்னால் அதை அப்படியே நாம் எடுத்துக்கணும் ஏன்னா இதற்கெல்லாம் என்ன பலன் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதுதான் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வேதம் நம்முடைய தர்மசாஸ்திரம் இவைகள்லாம் சொல்கிறது ஆனால் அதிலிருந்து நாம் ரொம்ப தூரம் விலகி வந்துட்டோம் அதெல்லாம் பலன் கொடுக்குறதா இல்லையான்னு தெரியல எனக்கு அதில் அவ்வளோ தூரம் ஈடுபாடு இல்லை எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறவாறெல்லாம் இந்த நாளில் நிறைய பார்க்கலாம் நம்பிக்கை இல்லைங்கிறதுனால ஒரு விஷயத்தை விட்டுடலாமா அப்படின்னா விடப்படாது அதுதான் சந்திக்தேது பரேலோகே நகாரியம் அசுபம் புதைஹி நாஸ்திச்சேத்து நாஸ்திகோ நாஸ்தினோ ஹானிஹி அஸ்திச்சேன் நாஸ்திகோ ஹதா அதாவது பரலோக்கம்னு ஒன்று இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் பரலோக்கம்னு ஒன்று இருக்குது அதனால நீ தப்பு பண்ணாத அப்படின்னு மகர்ஷிகள்லாம் சொல்கிறா அப்படின்னா தப்பு பண்ணாமல் இருந்துடணும் ஏன் அப்படின்னா நாஸ்தி நாஸ்தினோ ஹானிகி இப்போ ஒன்று இல்லை அப்படின்னா அதனால் இப்போ நாம் தப்பு பண்ணாமல் இருந்ததுனால ஒன்றும் பெருசாக ஒன்றும் இழந்துடல அஸ்திச்சேத்து நாஸ்திகோ ஹதா ஆனால் பரலோகம்னு ஒன்று இருந்துருத்துன்னா அப்போது நாம் வீணாக போடுவோம் அழிஞ்சு போடுவோம் ஆகையினாலே ரிஷிகள்லாம் என்ன சொல்கிறாலோ அதன்படி செய்துவிடணும் பரீட்சை பண்ணாமல் அதுதான் ஆஸ்திகன் நாஸ்திகன் இப்போது லோகத்தில் ஒரு விவகாரம் உண்டு ஆஸ்திகன் நாஸ்திகன் நாம் என்ன நினைக்கிறோம்னா ஆஸ்திகன் அப்படின்னா தெய்வம் உண்டு பகவான் ஒருத்தர் உண்டு அப்படின்னு சொன்னால் ஆஸ்திகன் தெய்வம்னு ஒன்று கிடையாது பகவான் கிடையாது அதெல்லாம் பொய் அப்படின்னு சொன்னால் நாஸ்திகன் அப்படின்னு நாம் லோகத்தில் சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் நம்முடைய சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னா ஆஸ்திகனுக்கும் நாஸ்திகனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா பரலோகம்னு ஒன்று உண்டு அப்படின்னு யார் நம்புகிறானோ அவனுக்கு ஆஸ்திகன்னு பேர் பரலோகம்னு ஒன்று கிடையாது நாம் இருக்கிறதான் உலகம் இதற்கப்புறம் வேறு எந்த உலகமும் கிடையாது அப்படின்னு யார் சொல்கிறானோ அவனுக்கு நாஸ்திகன்னு பேர் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் நமக்கு காட்டுறது இந்த பரலோகம்ங்கிறது ஒன்று உண்டா கிடையாதா அப்படிங்கிறத நம்முடைய புத்தியை வச்சுட்டு கண்டுபிடிக்க முடியாது அதற்கு ரொம்ப சக்தி வேணும் ஆகையினால்தான் அதை பற்றி பரிசீலனம் பண்ணி உன்னுடைய வாழ்க்கையை நீ வீண் பண்ணிக்காத பண்ணுன்னு சொன்னால் பண்ணிடும் இதிலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒதுங்காது நம்பிக்கை இல்லைங்கிறதுனாலேயே அதை வந்து நீ செய்யாமல் இருக்கக்கூடாது நம்பிக்கை இல்லாட்டாலும் செய்ய வேண்டியதை செய்யணும் அப்படின்னு ரிஷிகள் நமக்கு ரொம்ப வலியுறுத்தி காண்பிச்சிருக்க அதுதான் பகவான் பகவான் நிறைய அவதாரங்கள் மூலமாக நமக்கு காண்பிக்கிற அப்படிலாம் எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லின்றிருந்ததுனுடைய ஒரு தோஷந்தான் இன்றைக்கி எத்தனையோ சிரமங்களில் ஆதிவியாதிகளில் உண்டுன்றிருக்கிற குடும்பங்களை பார்க்குறோம் எத்தனையோ சிரமங்கள் வியாதியினால சிரமங்கள் கடன்னால சிரமங்கள் அல்லது கல்யாண கார்த்திகா குழந்தைகளுக்கு ஆகாமல் உள்ள சிரமங்கள் இப்படியெல்லாம் நிறைய சிரமங்களை நாம் பார்க்குறோம் இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அடிப்படையாக நம்முடைய ஆச்சாரங்களை பூரா விட்டுது தான் காரணம் நம் முன்னோர்களெலாம் பார்த்தா இந்த அளவுக்கு எல்லா விஷயங்கள்லையுமே வசதிகள் கிடையாது ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நாம் பார்த்தோமானா இந்த அளவுக்கு பணப்பழக்கம் கிடையாது இந்த அளவுக்கு வைத்திய வசதிகள் கிடையாது இருந்தும் கூட அவன் ஓரளவுக்கு சௌக்கியமாக இருந்துட்டு இருந்தாள் ஒவ்வொரு குடும்பங்கள்லேயும் ஏழு எட்டு குழந்தைகள் இருப்பாள் குறைஞ்ச பட்சம் அத்தனை குழந்தைகளுக்கும் கல்யாண வயசு வந்ததானால் வரிசையாக அத்தனை குழந்தைகளுக்கும் கல்யாணம் கார்த்திகை ஆகும் நிறையா குழந்தைகள் பிறக்கும் இந்த குடும்பம் நடக்கிறதுல எந்த தடைகளும் இல்லாமல் இருந்தது கிராமத்தில் தான் இருந்தால் போக்குவரத்து வசதி கிடையாது ரோடு வசதி கிடையாது லைட்டு வசதி கிடையாது இருந்தும் கூட சௌக்கியமாக இருந்துன்னு இருந்தாள் காரணம் என்ன அப்படின்னா ஆச்சாரத்தை வச்சுருந்ததுனால தான் சௌக்கியமாக இருந்துன்னு இருந்தாள் காலம்பரி எழுந்தால் ஸ்நானம் போய் கலந்துக்கிறது யார் வந்தாலும் சாப்பாடு போடுறது நல்ல விஷயங்களை பேசுகிறது நல்ல விஷயங்களை கேட்கறது அப்படிதான் இருந்துகிட்ருந்தா வாளுக்கு எந்த விதத்துலையும் சிரமமே இல்லை இவ்வளோ எல்லாம் வியாதிகள் வந்ததா அல்லது இத்தனை சிரமங்கள் குடும்பத்தில் வந்ததா நிறையா நிலங்கள் வச்சுருந்து சௌக்கியமாக தான் இருந்துகிட்டு இருந்தான்னு பார்க்குறோம் காரணம் என்னென்னா இதுக்கு அடிப்படையாக ஆச்சாரம் இருந்தது அப்படிங்கிறதான் முக்கியமாக காரணம் ஆச்சாரம் இல்லைன்னா பாக்கி எது இருந்தும் பிரயோஜனம் இல்லை ஆச்சாரம் பிரயோஜனப்படாது அப்படிங்கிறதான் நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்து நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படி ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி நாம் இதெல்லாம் தவிர்க்கப்படாது நாம் இதை குழந்தைகளுக்கும் நிறையா எடுத்து சொல்லணும் பழைய நாளில் என்ன வழக்கம்னு கேட்டால் ஸ்கூல்லாம் போயிட்டு குழந்தைகள் வீட்டுக்கு வந்த பிறகு அஸ்தமனம் ஆகிடுதுன்னா ஒரே ஒரு லைட்டை மாத்திரம் போட்டுப்பா ஒரு இடத்துல எல்லோரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்றது எல்லோரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசின்னு இருக்கிறதுன்னு ஒரு வழக்கம் கிராமங்களில் உண்டு திண்ணையில் உட்கார்ந்து பேசின்னு இருப்பாள் அது ஏதோ வெட்டி பேச்சு அப்படின்னு நினப்போம் ஆனால் அதில் நிறைய ரகசியங்கள் இருக்குது எனதுக்கு ஒரே ஒரு லைட்டை மாத்திரம் போட்டுன்னு உட்கார்ந்துருக்கா அப்படின்னா இந்த அளவுக்கு கரண்ட் உற்பத்தி கிடையாது அப்போது வசதி கிடையாது கரண்ட்டு பில்லு கட்ட முடியாது சிக்கனமாக வாழணுங்கிறதுக்காக ஒரே ஒரு லைட்டை போட்டுக்கிறது எல்லோரும் ஒரே இடத்துல உட்காந்துருந்தால் நிறையா லைட்டுகள் தேவைப்படாது பழைய விஷயங்கள்லாம் குழந்தைகள்கிட்ட பேசின்னு இருப்பா தாத்தாவுக்கு இந்த ஊரில் கல்யாணம் ஆச்சு உன்னுடைய பாட்டி பூர்வீகம் இந்த ஊர் அப்படின்னு பழைய கதைகள்லாம் பேசின்னு இருப்பாள் அந்த குழந்தைகள் காதில் விழுந்ததுன்னா அதனால் ஒரு சம்ஸ்காரம் குழந்தைகளுக்கு மாற்றங்கள் ஏற்படும் அப்படி குழந்தைகள்கிட்ட பழைய விஷயங்கள்லாம் நிறையா பேசுகிறது அப்படின்னு வச்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் அப்படி நம் முடிஞ்ச வரையிலும் நம்முடைய ஆச்சாரங்களை விடப்படாது கட்டாயம் கடைபிடிக்கணும் நம்முடைய ஆச்சாரங்களை அதுதான் அடிப்படையான தர்மம் நாம் ஒவ்வொருத்தருக்கும் மேற்கொண்டு உள்ள தர்மங்களை அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்